ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பணங்களை வருஷைப்படுத்தி பார்த்துவரும் அதில் அஷ்டகஸ்ராதம் விஷயமாக நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம் இந்த அஷ்டகாஸ்ராதம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு புண்ணியகாலம் என்பதை நாம் தெரிஞ்சுட்டோம் இப்போது இதுவரையிலும் நாம் ஷண்ணவதி தர்ப்பணங்களையும் பார்த்தோம் அதாவது 96 ஆறு தர்ப்பணங்கள் ஒரு வருடத்தில் குறைந்த பட்சம் நம் பித்தர்களை உத்தேசித்து செய்ய அதாவது தொண்ணூற்றி ஆறுங்கிற எண்ணிக்கை எப்படி வருது அப்படின்னா அமாயுக மனுக்ராந்தி திருதிபாத மகாலயாகா அப்படின்னு இந்த ஷண்ணதி தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது முதல்ல அமாவாஸ்யா அமாவாஸ்யா வருடத்தில் பன்னெண்டு யுகாதி ஒரு வருஷத்தில் நாலு மன்வாதி ஒரு வருஷத்தில் பதினாலு சங்கரமணம் அதாவது மாசப்பிறப்பு ஒரு வருஷத்தில் பன்னெண்டு வைதுருதி புண்ணிய காலம் ஒரு வருஷத்தில் பதிமூணு வியபாதம் ஒரு வருஷத்தில் பதிமூணு மகாலய பக்ஷம் அது ஒரு வருஷத்தில் பதினாறு திஸ்ரோஷ்டகா அப்படின்னு இந்த அஷ்டகா புண்ணிய காலம் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு ஆக இந்த இது எல்லாம் கூட்டினால் தொண்ணூற்றி ஆறு வரும் இந்த தொண்ணூற்றி ஆறு தான் குறைந்தபட்சம் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் அதிக மாதம் வந்தால் சில புண்ணிய காலங்கள் அதிகப்படியாக வரும் அதையும் நாம் கட்டாயம் செய்யணும் இந்த ஷண்ணவதி இந்த தொண்ணூற்றி ஆறு இல்லாமல் நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடியதான பிரத்யாப்திக சிராதம் கிரகணம் போன்ற புண்ணிய காலங்கள் வந்தால் அதிகப்படியாக செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் இவைகள்லாம் தொண்ணூற்றி ஆறுக்கு அதிகப்படியாக வரக்கூடியவை இந்த தொண்ணூற்றி ஆறும் ஏன் ஸ்ராத்தமாக செய்யக்கூடாது இப்போது நாம் தர்ப்பணமாக செய்துன்னு இருக்கோம் இது ஏன் சிராதமாக செய்யக்கூடாது அப்படின்னா ஸ்ராத்தமாகவும் செய்யலாம் ஆனால் அதில் விசேஷங்கள் நியமங்கள் அதிகப்படியாக இருக்குது அதை நன்றாக தெரிந்து கொண்டு செய்யணும் ஏன்னா சில ஸ்ராத்தங்களில் ஸ்ராத்திற்கு முன்னாடி தர்ப்பணம் செய்துக்கணும் சில ஸ்ராத்தங்களில் பிண்டப்பிரதானம் கிடையாது சில ஸ்ராத்தங்களில் உபவாசம் உண்டு சில ஸ்ராத்தங்களில் உபவாசம் கூடாது இப்படியெல்லாம் நமக்கு விசேஷங்கள் சொல்லி இருக்கு இந்த ஷண்ணவதி ஸ்ராத்தத்தில் ஆகையினாலே தான் நம் முன்னோர்கள் இதை தர்ப்பணமாக செய்வது அப்படினு வகுத்து கொடுத்துருக்கா என்ன தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அமாஷ்டகாசு சங்கிராந்தௌ பாதாதவு கிரகணேஷுச்ச ஸ்நாத்வா திலோதக்கம் தத்துவா ததச்ராம் சமாச்சரையது அப்படின்னு இப்போது இந்த சன்னவதியில் சிலதை நாம் அன்னரூபமாக ஸ்ராத்தமாகவே செய்கிறோம் அப்படின்னா சில ஸ்ராத்தங்களுக்கு முன்னாடி தர்ப்பணம் செய்துக்கணும் அதாவது அமாவாஸ்யா தரிசஸ்ராத்தம் அன்னரூபமாக பண்ணினால் தரிசே திலோதகம் பூர்வம் அப்படின்னு தர்ப்பணம் ஸ்ராத்தாங்க தர்ப்பணத்தை முதல்ல செய்த பிறகு ஸ்ராத்தம் பண்ணணும் அதுபோல் இந்த அஷ்டகாஸ்ராத்தம் சங்கிரமண்தம் வதீபாத்தம் கிரகணம் இந்த புண்ணியகாலங்களை உத்தேசித்து வரக்கூடியதான ஸ்ராத்தங்களில் ஸ்ராதாங்க தர்ப்பணம் முதல்ல செய்துக்கணும் பிறகு ஸ்ராத்தம் பண்ணணும் அதேபோல் அயனத்வித்தஜேஸ்ராம் விஷுவத்வித்தஜே ததா யுகாதிஷுச்சர்வாசு பிண்டனிர்வனாதே அதாவது தட்சிணாஜன புண்ணியகாலம் உத்தராஜன புண்ணியகாலம் அந்த ஸ்ராத்தம் மாசப்பரப்பு சங்கிரமண ஸ்ராத்தம் அதுபோல் துலாவிஷு சைத்ர விஷு அந்த மாதப்பரப்புகளில் வரக்கூடியதான ஸ்ராத்தம் யுகாதிகள் நான்கு யுகாதி புண்ணியகால ஸ்ராத்தம் இவைகளெல்லாம் பிண்டப்பிரதானம் கிடையாது பிண்டப்பிரதானம் கூடாது பிண்டப்பிரதானம் இல்லாமல் ஸ்ராத்தத்தை செய்யும்படியாக வரும் அங்கு பிண்டப்பிரதானம் நமக்கு தெரியாமல் அதை அன்னரூபமாக செய்கிறேன்னு சொல்லி பிண்டப்பிரதானங்கள்லாம் பண்ணினால் குடும்பம் விருத்தி இல்லாமல் போய்டும் புத்திர ஷோகம் வந்துடும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது சங்கராந்தா உபவாசேன பாரணேனச்ச பாரத மகாஜாம் பிண்டதானேன ஜேஷ்ட புத்திரோ வினியதி அப்படின்னு மூத்த பையன் காலமாகும்படியாக வந்துடும் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் எச்சரிக்கை பண்ணி நிறைய விசேஷங்களை காண்பிக்கிறது இதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டும் பிறகு ஆரம்பிக்கணும் நான் நல்ல காரியம்தானே பண்ணுறேன் எனக்கு இப்படி கஷ்டம் வருதேன்னு இன்றைக்கு நிறையா பேர் சொல்கிறத கேட்குறோம் காரணம் அங்கே அந்த நாம் செய்யக்கூடியதான அந்த நல்ல காரியம் புண்ணிய காரியங்களில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அதை எந்த முறையில் செய்யணும் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு செய்தால் அதற்கு பலன் உண்டு மாற்றி பண்ணினால் விபரீதமான பலனை தான் நாம் அடைய வேண்டி வரும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஆகையினாலே இந்த விஷயங்கள்லே நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாததினாலே நல்ல காரியம் செய்பவர்களெல்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு பொதுப்படையாக நாம் பேசும்படியாக வருது ஆனால் நல்ல காரியம் செய்பவர்கள் மாற்றி செய்தாலும் கூட முதல்ல கஷ்டம் வரும் பின்னாடி சுகம் வரும் நல்ல எதுவுமே செய்யலை அப்படின்னு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் சுகங்கிறது அணையப்போகிற விளக்கு மாதிரி அணையப்போகிற விளக்கு ரொம்ப பெருசாக எரியும் நமக்கு என்ன தோணும் என்னையே இல்லாமல் எவ்வளோ பெருசாக எரியுது அப்படின்னு தோணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரியும் சேர்ந்து எரிஞ்சு அணிஞ்சு அணிஞ்சு போயிட போகிறது புரிதல் நமக்கு வரணும் ஆகையினாலே இது மாதிரி புண்ணிய காலங்களில் நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணமோ ஸ்ராத்தமோ எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு தானம் செய்தாலும் கூட அதற்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி நாம் அந்த காரியத்தை செய்யணும் புத்வா கர்மானி குர்வீதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது எந்த காரியத்தை செய்தாலும் நன்றாக தெரிஞ்சுண்டு செய்யணும் தெரிஞ்ச வரையிலும் செய்கிறேன் அப்படின்னு காரியங்கள செய்யக்கூடாது நன்றாக தெரிந்து கொண்டு நாம் காரியங்களை செய்தால் முழுமையான பலனை நாம் பெற என்பது ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போது அடுத்ததாக இந்த ஷன்னவதி புண்ணிய காலங்கள் இந்த தொண்ணூற்றி ஆறு புண்ணிய காலங்கள் ஒரே நாளில் ரெண்டு புண்ணிய காலம் வரும் ஒரே நாளில் மூணு புண்ணிய காலம் கூட வரும் நாலு புண்ணிய காலம் வரையிலும் ஒரே நாளில் சேர்ந்து வரும் அப்படி வர்ற பொழுது இந்த தர்ப்பணங்களை எப்படி செய்யறது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் தனித்தனியாகவே செய்துடுறதா நாலு புண்ணியகாலம் வந்தால் வரிசையாக நாலு தர்ப்பணம் அப்படின்னு செய்துடுறதா சேர்த்து செய்யறதா அப்படிங்கிற விஷயம் வர்ற பொழுது இந்த விஷயத்தில் நமக்கு புரிதல் மிகவும் தேவை நம்முடைய சாஸ்திரம் தனித்தனியாகவும் செய்யலாம் சேர்த்தும் செய்யலாம் அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அதற்கு விகல்பகா அப்படின்னு பெயர் விகல்பம் அப்படின்னா ரெண்டு வழியாக நமக்கு காண்பிச்சிருக்கு அப்படி காண்பித்திருந்தால் நாம் இரண்டில் எது வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கலாம் தனித்தனியாக செய்யலாம் சேர்ந்தும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் நாம் நம் சௌகரியப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எங்கே அது மாதிரி சொல்லலையோ அங்கே நாம எடுத்து கொள்ள கூடாது. ஏன்னா இந்த தர்ப்பண விஷயத்தில் நமக்கு மிகவும் பொறுப்பு வேணும் இது என்ன ஒரு சொம்பு ஜலம் ஒரு பத்து கிராம் எள் தானே செலவாக போகிறது பத்து நிமிஷம் செலவாக போகிறது தனித்தனியாகவே செய்துடுவோமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் ஆனால் அப்படி செய்தால் செய்தும் செய்யாததாக கணக்கு வந்துடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எதை எதையெல்லாம் சேர்த்து செய்யணும் எதையெல்லாம் தனித்தனியாக செய்யணும் என்பதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்